லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் பால் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய்ப்பால் முந்நூறு எம்எல் உளுந்து கால் கப் அரிசி ஒரு கப் உப்பு ருசிக்கு சர்க்கரை அரை கப் இலக்காய் தூள் பால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்வரை முதல்ல நம்ம உளுந்து அரிசி இதெல்லாம் நைட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை ஊரினதும் அதை எடுத்து தண்ணியே விடாம நல்லா அரைச்சிக்கணும் கட்டி அரைச்சிட்டு அதுல உப்பு கலந்துருவோம் ஒரு சீக்கிர தான் கலந்து வச்சிருவோம் இன்னொரு பவுல் தேங்காய் பால் ஏலக்காய் தூள் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் அந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம்லயும் உப்பு கலந்து அந்த மாவை பூன்லயோ அந்த கையிலயோ சின்ன சின்னதா போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு அதை அந்த தேங்காய் பால்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கலாம் சக்கரெல்லாம் போட்டு அதுல போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா சூப்பர் பானை ஹெல்த்தி பால் பணியாரம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்